தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழ்ச்சி சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப் பேரறிஞர் தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமோந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம் இன்றைய நிகழ்ச்சியினை சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பன்னீர் திருமுறை மன்றம் சிவ சிவகா சங்கரன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை சந்திப்பார்கள் பண்ணூ சை நன்ன நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்டை தென்பால் வெண்ணை நல்லூர் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே வெண்ணை நல்லூர் அருட்டுரை சூடி பெருமானே மருளாத எத்தான் மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்டுரைள்ளா உனக்காடா இனி அல்லேன் எனலாமே காரோர் புனலை கரை கல்லி திரை கையால் காரோர் புனலை கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழை தித்திகள் வன்மா மணிமுந்தி பாரூர் புகழை தித்திகள் வன்மா மணிமுந்தி சீரூர் பெண்ணை தந்தால் தன்னை நல்லூர சீரூர் பெண்ணை தந்தால் தன்னை நல்லூரறு புறையுள் ஆவூரண பெருமாத அந்த மனதாவே ஆவூரண பெருமாத டியும் அடியேன் திருநீல கண்டத்துக்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் உடையாந்தம் குடிமாறும் அடியா குங்கடியேன் இல்லையே என்றார் இயற்பகைக்கும் அடியேன் கிளையான உடி மாறம் அடியாக்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல குன்றையார் விறன் மண்டக்கடியேன் வெல்லுமா மிக வல்ல நெப்பொருளுக்கடியேன் குன்றையார் Vaiバots I haven't picked this far either, Vai Après three days that got fixed. When you find a child that throws a little. Your father chose to keep. கைலை மலை கைலை மலையிலே இரண்டு பெண்களை பார்த்து சுந்தரர் விரும்பினார் இப்படி பார்த்து விரும்புவது தப்பு என்று அவர் நினைத்தார் சுந்தரர் தன்னுடைய பார்வையை மாற்றி கொண்டார் அந்த பெண்கள் சுந்தரமூர்த்தி சுவாமியை பார்த்து விரும்பினார்கள் அப்படி விரும்புவது தப்பு என்று அவர்களும் தன்னுடைய பார்வையை மாற்றி கொண்டார்கள் மூவரும் ஆண்டவன் சன்னிதிக்கு போனார்கள் சுந்தரா அப்படின்னு கூப்பிட்டார் சுவாமி கூப்பிடும் போதே நம்ம தப்பு செய்தது ஆண்டவனுக்கு தெரிந்து விட்டது என்று நினைத்தார் இல்லையா எல்லா உயிரிலும் நிறைந்திருக்கும் அந்த ஆண்டவனுக்கு சொல்லாமலே தெரியும் அது தேவையில்லை ஒருத்தர் சொல்ல வேண்டிய தேவையில்லை அவனுக்கு தெரியும் உயிர்குயிரா இருக்கிறவன் அவன் ஒரே சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரமாம் யோனிபேதம் நிறை சேர நின்றான் மன்னங்கோயில் என்பது துணியான சம்பந்தருடைய தேவை உயிரினங்கள் எத்தனை இருக்கிறது எண்பத்தி லட்சம் தினுசு இருக்கு அத கணக்கு போட்டு சொல்றார் சம்பந்தர் ஒரே சேரும் எண்பத்தி நான்கு ஆடுன்னு எடுத்துக்கிட்டா வெள்ளாடு கருப்பாடு நண்டாடு சடையாடு எத்தனை இருக்கு பந்தி எடுத்துக்கிட்டா எத்தனை இருக்கு மனிதன் எடுத்துக்கிட்டா எத்தனை நண்டு அது இல்ல உயிர் குயிரா இவன் இருக்கிறான் இல்லையா நம்மை வளர்க்கறதா அவன் தான் வளர்க்கிறான் நம்ம தாய் தந்தையர் வளர்க்கிறாங்கன்னு நாம உபசாரமா சொல்ல வளர்க்கிறான் அதனாலதான் அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்க சுந்தரா கூப்பிட்டாரு அப்ப நாம செய்த தவறு தெரிஞ்சு போச்சுன்னு சாமி நினைச்சாரு நீ அந்த பெண்களோட விருப்பப்பட்டியா பூமிக்கு போய் அந்த பெண்களோட இருந்து விட்டு வா அப்படின்னு சுவாமி அப்படின்னு கதர்னாரு இல்லையா கைலே மலையில சுவாமிகிட்ட இருக்கிறவர் இந்த பூமியில வந்து பிறக்கிறாருன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா நமக்கு சின்ன பிள்ளையில தெரியாது வயசாக வயசாக நாம என்ன நினைக்கிறோம் இந்த பூமியில ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா வயசான மனிதரை கேட்ட நான் ஏண்டா பிறந்து தோலைச்சேன் ஏண்டா இன்னும் இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்றாங்க பாத்தீங்களா காரணம் என்ன இந்த பிறவி அவ்வளவு பெரிய துன்பத்தை தருகிறது நமக்கு இல்லையா அதை இன்பம் என்று நாம நினைத்து கொண்டு இருக்கிறோம் நாய் எலும்பை கடித்தது போல இல்லையா சுந்தரமுர் சுவாமிகள் ஐயோ சுவாமி அப்படின்னு உண்மை தக்க சமயத்தில் தடுத்தா கொள்வோம் நீ போய் வா சொன்னது சொன்னதுதான் ஆமா அதே மாதிரி அந்த பெண்களுக்கும் அம்பிகை உத்து போட்ட அவரை பார்த்து விருப்பியா போயிட்டுவார் தக்க சமயத்தில் உங்களையும் நாங்கள் ஆட்கொள்வோம் என்று சொல்லிவிட்டார்கள் மூவரும் வந்து பூமியிலே பிறந்தார்கள் ஆண்டவன் அந்த பெண்களை பார்த்து விருப்பப்பட்டது தப்பு என்று சொன்னான் அல்லவா சுந்தரரும் தப்பு என்று நினைத்தார் அல்லவா அம்பிகையும் அந்த அவர்களை பார்த்ததை பார்த்து விரும்பப்பட்டது தப்பு என்று சொன்னார்கள் அல்லவா அந்த பெண்களும் சுந்தரரை பார்த்து விருப்பப்பட்டது தப்பு என்று சொன்னார் அல்லவா ஆமா சரி இந்த கதையை எழுதி வைத்தாரே தெய்வ சேர்க்கிடார பெருமான் அவர் தப்புன்னு சொன்னாரா சுந்தரர் பேர்ல இல்ல சொல்லலை சுந்தரர் பேர்ல தப்புன்னு சொல்லல அவரு ஆமா ஏன் சொல்ல அப்படின்னு கேட்டா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகை தான் பெரிய புராணத்துக்கு ஆதாரமான நூல் ஆமா அது இல்லைன்னு சொன்ன பெரிய புராணம் வந்திருக்க முடியாது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருத்தொண்ட தொகை தான் நம்பி திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட செய்வதற்கு காரணம் அதிலிருந்து விரிவுதான் தெரிய புறம் தனக்கு மூலதனம் கொடுத்தவன் அவன் அவனை குறை சொல்லலாமா சொல்லக்கூடாது இருந்தேன் படிச்சேண்டு உடம்பை வளர்த்தார்கள் உணர்வை வளர்த்தார்கள் அவர்கள் ஒரு தப்பு செய்தாங்கன்னா தப்புன்னு சொல்லோ ஏனையோர்கள் சொல்லாம் நான் சொல்லக்கூடாது ஏன் என்னை வளர்த்தார்கள் அவங்க நான் சொல்லக்கூடாது ஆமா அவங்க தப்பு பண்ணி இருந்தாலும் நான் சொல்லக்கூடாது இல்லையா ஆமா அதுதான் நன்றி உடைமை அதே மாதிரி சேர்க்கலார் பெருமான் தனக்கு மூல நூல் கொடுத்த புண்ணியவான் அவன் தப்பு செய்தான் என்று சொல்லவில்லை ஏன் தெரியுமா அந்த பெண்களை பார்த்து அவன் விருப்பப்பட்டான் சுந்தரமுர் சுவாமிகள் என் தலைவன் எதற்கு விருப்பப்பட்டான் தெரியுமா அவன் விருப்பப்பட அந்த பூமிக்கு வந்து பறக்க போறதில்லை திருத்தொண்ட தொகை கிடைக்க போறதில்லை நான் பெரிய புராணம் பாடப்போவதில்லை ஆனால எனக்கு மூலம் கொடுத்தவன் அவன் ஆனதுனாலே சீதில்லாத திருத்தொண்ட தொகை தருவான் வேண்டி மாதள் மேல் மனம் போக்கினான் அப்படின்னு எவ்வளவு கெட்டிகார் சனம் பார்த்தீங்களா எவ்வளவு கெட்டிகார் சனம் பார்த்தீங்களா நமக்கு மூலதனம் கொடுக்கிறவனை உயிருள்ளளவும் நினைக்க கடமை அல்லவா ஆமாம் எனக்கு தேவாரம் சொல்லி கொடுத்தார் வேலை எது ஒரு நாடும் மறப்பதற்கில்லை இல்லையா என்னை நல்வழிப்படுத்தினார் அருணந்து தெம்பரான் மறப்பதற்கில்லை இல்லையா ஆமா மறக்க மாட்டேன் அதுதான் நன்றி உடைமை இல்லையா நம்ம தேங்காய் உடைக்கு ரொம்ப பழம் வச்சு கும்பிடுறோம் அதெல்லாம் அப்புறம்தான் அன்பு செலுத்தி விடு அன்பாக நினைத்து விடு இதான் வலியுறுத்துகிறார்கள் கோயில் போய் செய்கிறதெல்லாம் அன்பு இல்லாமல் செய்து விடுகிறோம் அல்லவா அன்பு அங்க விட்டு போய் விடுகிறது எட்ட ஓடி போய் விடுகிறது அதனால் தான் தவறு ஏற்படுகிறது இல்லவா ஆக அந்த திரு அந்த செய்தில்லாத திருத்தோண்ட தொகையை செய்வனாக இருக்கிற ஒருவன் தினந்தோறும் சொல்ல வேண்டும் என்பது நியதி எப்போ அப்போ இப்போ தொட்டு பார்ப்பதில்லை என்பது நியதி அல்லவா ஆமா எங்கேயோ இரண்டு ஒருவன் இருக்கிறான் அவன் பார்த்துக் கொள்ளுகிறான் அதனாலதான் இவங்கெல்லாம் நினைச்சானோ நினைக்கிறேன் கோயில் அறுபத்தி மூன்று நான்மாரைய சிலை இருக்கிறது நம்மளை போல ஒரு தாய் வயசுல பிறந்தவர்கள் தானே அவர்கள் அவருடைய சிலையை பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா பின்னால வந்த ராமலிங்க சுவாமிகளுக்கு கூட கோயில் சிலை இல்லை இல்லையா ஆமா அவரை அறுபத்தி அஞ்சாவது நாயன்மாரா சேர்க்கறதுக்கு சைவத்துல இடம் கொடுக்கல இல்லையா ஆமா பாரியார் சுவாமிகளே அறுபத்தி நாலாவது அறுபத்தி சொல்றத கூட சில பேர் ஏத்துக்கிறது இல்லையே இல்லையா ஆமா என்பதையும் நீங்கள் அதனால நான் வாரியார குறைச்சி சொல்லிவிட்டேன்னு நீங்க எண்ணி விடாதீர்கள் என்னுடைய மரியாதை அவருக்கு என்றும் என்றும் உண்டு நிச்சயமாக ஆனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட ஒக்க எண்ணுவதற்கு நமக்கு நம்முடைய நெஞ்சம் இடம் கொடுக்காது என்ன பொறுத்தளவரையே கூட இடம் கொடுக்காது மிகப்பெரிய தமிழ் கடல் மிகப்பெரிய இசைக்கடல் மிகப்பெரிய சொற்பொழி வாகனம் அவரை போல ஒரு சொற்பொழி வாகனம் இல்லை தோன்ற போவதும் இல்லை அந்த எண்ணத்தில் எனக்கு மாறுபாடு கிடையாது ஆனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு அவரை சேர்க்க நான் விரும்பலை விரும்பாதவர்கள் சேர்க்கலாம்னு சொல்றவர்களும் உண்டு இல்லையா பார்த்துக்கணும் அதே மாதிரி திருத்தொண்ட தொகையை அனுசினமும் பாராயணம் செய்ய வேண்டும் என்பது நியதி அந்த நியதியிலிருந்து நான் தவறுவது இல்லை ஆமா அனுஷ்டானம் பண்ண உட்கார்ந்தேனா சிவ குருப்போ நமகா என்று சொல்லும் மந்திரம் எங்களுக்கு என்ன சொல்லுது குரு யாரு அறுபத்தி நாயன்மார்கள் நமக்கு அனுட்டான சொல்லி வைத்த பெரியவன் இதெல்லாம் குரு அல்லவா ஆமா அறுபத்தி மூன்று நாயன்மார்களை சொல்லிவிட்டுத்தான் விபூதி பூசின ஆமா உபதேச கிரமத்திலையும் விபூதி பூசுவேன் திருஞான சம்பந்தர் சொன்ன பதியத்தையும் சொல்லி விபூதி பூசுவேன் மந்திரமாவது நிர்வானவர்கள் இதிலிருந்து நான் தவறுவதே இல்லை தவறாமல் இருக்கிறதுனால தான் என்ன கொஞ்சம் எவ்வளவு வாழ வச்சிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் இல்லையா ஆமா நியதிதான் நம்மளை வாழ வைக்கும் இல்லையா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சொன்ன நீ தான் திருமணம் செய்து கொள்ளவில்லையே அப்ப நான் திருமணம் செய்து கொள்ளல திருமணம் செய்து கொள்ளவில்லையே உனக்கு நானூறு ஏக்கர் நிலம் இருக்கிறது உன்னுடைய தம்பிக்கு ஏழு பிள்ளை இருக்கிறது அவன் நோயாளி இந்த இருக்கிற நிலம் அவனுக்கு பத்தாது உன்னுடைய நிறத்தை அவனுக்கு விட்டு கொடுத்துடு அவன் பிள்ளை குட்டி காரன் சாப்பிட்டு இருக்கணும் சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டேன் ஒரு இஞ்சி விட்டு கொடுப்பானா தஞ்சாவூர் ஜில்லாவில் நாலரை ஏக்கர் நிலம் ஒரு இஞ்சி விட்டு கொடுப்பானா கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் ஆமா கையெழுத்து போட்டு கொடுத்து அல்லவா ஆமா ஏன் ஆயிரம் சொல்றாங்க இல்லையா ஆம் ஒரு தடவை அவங்க வந்து ஒரு நிலத்தை என்ன வாங்க சொல்லிட்டாங்க அது ஆயிரம் ரூபாய் நிலம் பெறும் மூவாயிரம் ரூபாய் சொல்றான் இது தரங்க மூவாயிரம் ரூபாய் சொல்றான்மா அப்படின்னு அத வாங்கி விடு அப்படின்னு சொங்க என்னம்மா ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய நிலம் மூவாயிரம் ரூபாய் சொல்றான் அத வாங்க சொல்ங்கிடு என்ன கேக்கலை நான் என்ன பண்ணுவேன் வாங்கிவிட்டேன் பண்ணிவிட்டேன் பத்திரத்தை கொண்டு எங்க அம்மா கையில கொடுத்தேன் வாங்கிட்டேப்பா வாங்கிட்டேன் அத ஏன் வாங்க சொன்னு தெரியுமா உனக்கு அது பூர்வீக நிலம்மாப்பா உங்க அப்பா வித்தாரு விக்காதீங்கன்னு நான் சொன்னேன் அவரு கேட்கல வித்து விட்டாரு அவருக்கு இருந்த சூழ்நிலை வித்தாரு இப்ப உனக்கு அந்த நிலத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலையில நீ இருக்கிற வாங்கிவிட்டா சந்தோஷம் நம்ம நிலம் வந்து அவ்வளோவா இப்படி எல்லாம் செய்ய வேண்டுமனவற்றை செய்யறதுதான் நமக்கு வாழ்விக்கும் அதே மாதிரி அறுபத்தி மூன்று நாயன்மார்களை நான் பூசிக்கவும் தவ தவறு தவறு தவறுவதில்லை அவர்கள் நாமாவை நான் சொல்லவும் தவறுவதில்லை அவர்களை போல நான் நடக்கிறனா என்பதை அப்புறம் பார்த்து அவர்களை பூசை பண்ணாலே நினைத்தாலே நம்மளை நல்ல வழிக்குவது கொண்டு சேர்த்து விடும் இல்லையா ஆமா அப்படி தில்லைவாக அந்த விரதமும் அடியா அந்த தில்லையில பூசை பண்றாங்களே நடராஜாவுக்கு பாக்கி இருக்கிற கோயில் இருக்கிறவர்கள் மாதிரியா பூசை பண்றாங்க அவங்க கிடையாது ஆமா அந்த நியதியிலிருந்து அவர்கள் தவறுவதே இல்லை ஆமா அதனால தான் சாமி சொன்னார் பிள்ளைவாழ் அந்தனர் இன்னைக்கு அந்தனர் வேறவே அவர்களை சொல்லல அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு அதை பத்தி அப்புறமா பார்த்தோம் இல்லையா ஆமா நீல கண்டத்து குவனார்களே வருகிற அடியவர்களுக்கெல்லாம் மண் ஓடு செய்து கொடுத்தார் கொடுப்பானா தன் மடியில இருக்கிற பர்ச்சை திறந்து நாலனாவ ஒரு பிச்சைக்காரனுக்கு எடுத்து கொடுப்பானா மடியில காசு இருக்கான் சில்லறை இல்லையோ அல்லவா வருகிற சிவனடியாருக்கெல்லாம் ஓடு பண்ணி கொடுத்தார் என்பதை நீங்க எண்ணணும் அதனால அவன் அவங்க கொண்டாந்து ஓட்டை விரிட்டு கொடுத்து பத்திரமா வையன் சொல்லி அதே மூலமா ஆர்கொண்டான் மற்றொரு பெண்ணை மனத்திலும் தீன்ற மாட்டேன்னு சொல்லிவிட்டார் மனைவியை தீண்ட வேண்டி வந்தது தீண்டலியே கடைசி வரலியா கடைசி வரலி தீண்டலியே பரமசிவனே வந்து நின்னபோது கூட தீன்றல இல்லையா ஆமா அந்த ஒழுங்கு அந்த ஒழுக்கம் அந்த கடமை அதுல இருந்தார் அவர் இல்லையே இன்னாத இயற்பைக்கும்படியே நம்ம எதை கேட்டாலும் இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவோம் அவர்கிட்ட போய் கேட்டா அந்த புத்தகத்தை கொடு எடுத்து இந்த தமிழரை கொடு எடுத்து இந்த பொயிட்ட பாட்டையு எடுத்து இல்லைன்னு இல்லைங்கிற வார்த்தையே அவர்கிட்ட கிடையாது நம்மள்கிட்ட இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை பெரிய கோடீஸ்வரனை போய் கேளுங்க என்னையே அந்த கோயிலுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் என்னங்க இந்த வருஷம் வியாபாரம் சரியா இல்லை கோடி கணக்கில் சம்பாதிக்கிட்டு இந்த வருஷம் வியாபாரம் சரியா இல்லைங்க இல்லையா பாக்கிறோமில்லவா நாம ஆமா அதனால்தான் இறைவனே வந்தாங்க அல்லவா ஆமா அந்த உண்மைக்காக வந்தாவ இல்லையே என்றாத ஏற்படிய வந்தம என்ன கேட்டான் எல்லாத்தையும் கொடுக்கறான்டா அந்த படுக்க கூடாத நினைச்சான் அதை வாங்கினுங்கிற நோக்கம் அவனுக்கு கிடையாது குண்டக்குடி அடிகளால் ஒருத்தன் கேட்டான் ஏயா இறைவனாகவே இருக்கட்டும் அடியவராகவே இருக்கட்டும் வந்தம மனைவியை கேட்கறது சரியா அப்படின்னு சரி நல்ல கேள்விதான் கேட்டிருக்கிற பரவாயில்ல சரி இறைவன இறைவன் கேட்டான் மனைவிட்டாரு அந்த மனைவி அவன் தொட்டு பார்த்தானா வந்தவன் தொட்டு பார்த்தானாடா புராணத்துல இருக்கா கேட்டாரு இல்ல அதுதான் இப்ப கேட்காமலே தொட்டுக்கிட்டே போறானே அவனுக்கு என்ன பண்ண போறேன் கேட்டாரு பஸ்ல எவ்வளவு இடி இடிக்கிறான் பார்க்கிறமல்லவா நாம அல்லவா ஆமா இவன் கேட்டா அவன் அவளை கேட்டுக்கிட்டா இடிக்கிறான் அல்லவா ஆமா அதிகாடி இல்லையே என்னாத அந்த அடைமொழி போட்டு கொடுத்தாரு பாருங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வளவு கொடுக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் பிரசன்டேஷன் பண்ணலாமா அவருக்கு சுந்தரமூர்த்திக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாமா உன்னுடைய அவார்டு அவரை எதிர்பார்க்கல ஆமா உன்னுடைய அன்பத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் ஏன் வீட்டுல எங்க திரும்பி பார்த்தாலும் நாளில் ஒரு தெரு உருவம் இருக்கும் நான் அவருக்கு பூஜை பண்றேன் பண்ணல ஒரு பூவை தூக்கி போடுவேன் அவ்வளவுதான் என்னால முடியும் அதை செய்வா அது போருமே இல்லையே என்ன அதை எப்ப வைக்க முடியும் இளையாண்டன் குடிமாரம் அடியவார்க்க மூன்று நாளா பட்டினி கொஞ்சோன்னு நெல்லிருந்து அதை விளைச்சிருந்தார் அவன் வேளாண் தெய்வ சேர்க்கையார் பெருமான் இந்த வரலாறு எழுதும் போது என்ன இனத்தவன் என்ன தொழில் செய்தான் செய்தான் என்ன தொண்டு செய்தான் அவங்களெல்லாம் விவரமா சொல்லிட்டு போறார் அவர் இல்லவா ஆமா இந்த மாதிரி எங்கேயுமே மூ மூன்று உலகத்திலையும் இப்படி கிடையாது ஒரு புராணம் என்று சொல்லுவார்கள் ஆம் ஆ வேளா மூன்று நாள் பட்னி கொஞ்சோண்டு நெல் இருந்து அதை விதைச்சிருந்தான் இரவு பன்னிரெண்டு மணி மழையோ ஊத்துது ஒரு சிவனடியார் வந்து கதவை தட்டினார் கதவை தட்டுனாலும் கதவை திறந்தார் பசிக்குது சாதம் இருக்கான்னு கேட்பான் வசிக்குது சாதம் இருக்குதான் கொஞ்சம் போடுட்டோம் இல்லேன்னு சொல்லுவதற்கு இல்லை என்ன செய்யறது அப்படின்னு நிக்கிறார் பக்கத்துல மனையால் இருந்தா என்னங்க நீங்க சாரஸ்தான நெல்லு கொண்டி வெதைச்சப்டி வந்தீங்க அதை போய் வாரிட்டு வா இந்த அடியாருக்கு சாப்பாடு போடணும் செய்வானா மழையோ ஊத்துது பன்னிரண்டு நல்ல போய் வாரியிடு வர சொல்ற பொம்மு நாட்டி அடி பைத்தியக்காரி உங்க பரம்பரையே பைத்தியக்கார பரம்பரை அடி பன்னெண்டு மணிக்கு அந்த நல்ல வாரிடுவான் சொல்றேன் புத்தி இருக்கா அப்படி தானே கேட்டு அப்படித்தானே கேட்போம் அப்படிதானே கேட்டுக்கிட்டு இருக்கவா ஆமா கூட எடுத்துட்டு போனாரு போய் வாரிட்டு வந்தார் அந்த மலையில நல்லா அலம்பி விட்டு அதை வறுக்கணும் நெல் நெல்லை வறுத்து அப்புறம் அரிசி ஆக்கி அப்புறமா சோறு போகணும் விறகு இல்லைங்கிற இது பெண்கள் இழக்கணும் ஆமா ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அது இல்லை இது இல்லைன்னு ஏதாவது சொல்லுவாங்க அது அவங்க குடும்பத்துல குடும்பத்தை காப்பாத்துறவங்க அவங்க இல்லை என்று சொல்லுவதும் இருக்கிறது என்று சொல்லுவதும் அவங்களுடைய கடமை அதை நாம கோபமா எடுத்துக்கொள்ளவே கூடாது நான் எடுத்துக்கறதில்ல ஆமா எனக்கு குடும்பம் வயதானத்துக்கு அப்புறமா தான் வந்து சேர்ந்தது இருபத்தி இருபத்தி நான்கு வருஷம் ஆகிறது என் மனைவிய நான் என்ன செலவு பண்ணுனேன் என்ன சாமான வாங்கினேன் இந்த காப்பி கொட்டை எவ்வளவுக்கு வாங்கினேன் அரிசி எவ்வளோக்கு வாங்கினேன் நான் கேட்டதே கிடையாது லடா வர்றது அதுல தானே கேட்டதே கிடையாது கேட்கவே மாட்டேன் இந்த இருபத்தி நாலு வருஷத்துல நான் கேட்டதே கிடையாது ஆமா ஏதோ ரெண்டு காசு கிடைக்காத கொண்டு தூக்கி போட்டுருவேன் அவள் இஷ்டம் அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது மூணு வேலை சாப்பாடு இல்லையா ஆமா விறகு இல்லேன்னு சொன்னா அது வந்து இந்த மாதிரி கான்கிரீட்டு வீடு மூங்கில் அல்லது மரத்துனால் செய்த வீடு அதில் ஒன்று அறுத்து போட நான் இப்போ அடுப்பு பத்த வைக்கிறேன்னு அப்போ அது கோந்ததாக இருக்கு ஒரு அழகை பிடிச்சி அறுத்து கீழ்த்தி போட்டார் வருத்தர் பருத்த அரிசி சமைக்கப்பட்டது கறிக்கும் ஒன்றும் இல்லைன்னா சரி கொல்லையில் போய் ஏதேனும் ஒரு கீரை இருந்தால் பிடுங்கிட்டு வரும் கொல்லையில் இருந்த கீரையை பிடுங்கிக்கொண்டு வந்து வச்சேன் எல்லாம் படைச்சாச்சு ராத்திரி ரெண்டு மணி அடியார் தூங்குற சாமி சமையல் ஆயிட்டு சாப்பிடும் அவன் தூங்குறவன் போராப்படுத்திருக்கிறான் வந்து தூங்கினான்னா நாமல்லாம் தூங்கிடுவோம் இல்லையா ஆமா எடுத்த கால கீழே வைக்காம ஆடிக்கிட்டே இருக்கிறான் அவன் ஆமா எரிச்சு வந்து உட்கார்ந்தார் எல்லாம் படைக்கப்பட்டது சாப்பிடுற போல வாழ்க்கை போயிட்டா ஒரு ஒளிதான் தெரிந்தது அந்த புராணத்துல ஒரு பாட்டு சொல்றார் சேக்கிடாரு பெருமான் அடியார்களை வீட்டுக்கு அடைத்துக்கிட்டு வந்து எப்படி சாப்பிட போடுறது ஒருத்தன் வந்தான்னா உட்கார்ந்து தொலைடா அப்படின்னு சொல்லி அவனை உட்கார வச்சு இருக்கிற தோத்தை போடக்கூடாது எப்படி போடணும் சொல்ற கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாவு பாதம் விளக்கியே அவனுடைய பாகத்தை தண்ணீர் விட்டு அலம்பு அதுதான் பரிசுத்தமாகும் அவன் காலில் செருப்பு போட்டு வர மாட்டான் அடியாரா இருக்கிறவன் போட மாட்டான் இப்பவும் வள்ளற்பெருமான செருப்பே போடுறது இல்லையே இல்லையா வள்ளர்பெருமான் செருப்பே போடுறது கிடையாது பள்ள பெருமான் செருப்போட எங்கேயாவது படம் பார்த்துருக்கீங்களா கிடையாது நால்வர் பெருமக்களும் கிடையாது இல்லையா ஆமா ஊட்டுக்குள்ள வர்றவனுக்கு காலை சுத்தப்படுத்தித்தான் வரணும் மின்ன காலத்துல தான் அப்படிலாம் உண்டு ஆனா இப்ப இப்ப கிடையாது இப்ப இருக்கிறத பத்தி நம்ம பேசுறதுக்கு நமக்குள்ள ஆயக்கல் அதை விட்டு விடுவோம் மண்டு காதலின்னு ஆதனத்திடையை வைத்து அந்த அடியாரை உட்கார வச்சு உன் வீட்டில் பூர்ந்துன்னா ஒரு பூவை அவனை போட்டு பீழ்ந்து வணங்கி கொண்டு வந்து மனைப்பு குந்து குலாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திட இதுல என்ன இருக்கணும் அன்பு இருக்கணும் அவ்வளவுதான் நாம எதை சோறு போடுவோம் காசு கொடுப்போம் அன்பு இருக்க குலகால பாய் வந்துட்டான்னு கொடு இல்லையா மண்டு காதலின் ஆதனத்திடையை அர்ச்சனை செய்தவின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுபத்திரத்தில் ஒப்பில அண்டநாயகர் தொண்டர் இச்சையில் அமுல் செய்ய அழிவித்தனர் அதுக்குதான் வந்தான் அவ்வளவுதான் அவன் இவன் வீட்டுல சாப்பிட்டுன்னு அந்த நெல்லை பைய எடுத்துக்கிட்டு வரணும் அந்த கூரைய அறுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அவருக்கு கிடையாது போதும் அவன் அந்த தொண்டு செய்கிறானா அப்படின்னு பக்கத்தான் வந்தான் எக்ஸாமினர் தான் அவன் எக்ஸாமினர் எந்த கேள்வியும் கேட்பான் அவனை கேட்கறதுக்கு அவனுக்கு உரிமை உண்டு அல்லவா ஜண்டபாணி தேசியர் எக்ஸாமினரா போனார் இதுல இசைக்கல்லூரிக்கு அண்ணாமலை ம ஒரு மங்கார வந்து உமா எ கேள்வியும் கேடலாம் ஆமா மிருதங்கத்தனுடைய மருந்து பக்கம் வரதுகையினால அடிப்பையா எந்த கையினால அடிப்பேன்னு கேட்டார் இதான் கேள்வி மருந்து பக்கம் எந்த கையினால அடிப்பேன்னு கேட்டார் அவர் கேள்வி சரியே நூத்துக்கு நூறு மார்க் சில பேர் வரதுகை நாள் அடிப்பான் சில பேர் இடதுகை நாள் அடிப்பான் உண்டு இல்லையா இவர் வரதுகை நாள் அடிக்கிறாரு பழனி சுப்பிடு இடதுகை நாள் அடிப்பாரு பாருங்க ஆமா பழனிசுப்பிடு பெரிய கால கடல் இறந்த கையினால்தான் வாசிப்பாரு தட்சிணாமூர்த்தி பிள்ளை இடது கையினால்தான் கஜீரா வாசிப்பார் அல்லவா ஆமா இதான் அவர் கேட்டாரு வரது கைனால எந்த கையினால அடியார்னு கேட்டான் கேட்டாரு தண்டபன் தேசியர் இந்த பையன் என்ன பண்ணா ஐயா நான் வரது கைனால்தான் அடிப்பேன்னு சொல்லியிருந்தான் வம்பு இல்லை வெளியாரு குண்டு கட்ட தூக்கிண்டு வெளியே தூக்கி எழுந்தான் அப்படி எக்ஸாம்பான் வர்றான் அவன் மூணு நாளா பார்த்து அடியார்கள் வந்தா சோறு போடுறான்னு பார்த்தது அப்பவும் சோறு போட்டான் போருபடா இந்த உலக வாழ்வு வந்து விடு அப்படின்னு கூட்டிட்டு விட்டான் இதுதான் இளையான்குடிமாரநாயனாருடைய புராணத்தில் வருகிற இன்பம் அல்லவா ஆமா அடுத்தது வெல்லுமா மிகவல்ல மெய்பொருளுக்கடியே என்ன அடைமொழி கொடுக்கிறார் பாத்தீங்களா வெல்லுமா மிக வல்ல மெய்பொருள் மிக வல்ல மெய்ப்பொருள் என்று சொல்லி கொடுத்திருக்கலாம் அல்லவா வெல்லுமா அவனை யாரும் வெல்ல முடியாதான்னு அவரே தீர்ப்பு சொல்லிட்டாரு யாரு சுந்தரமுர் சுவாமிகள எதுல வெல்லலாம்ங்கிறதெல்லாம் பின்னால அவனை வெல்ல முடியாது ஒரே அடி ஆம் திருநூறு தான் அவருக்கு உயிர் யாருக்கு அந்த மெய்ப்பொருள் நாயனா இருக்கு திருநூற தான் அவர் மெய்யா நினைத்தார் இந்த உத்ராட்டத்தை கூட நினைக்கல அல்லவா ஆமா அவர் ஒரு அரசன் திருக்கோவலூர்ல வாழ்ந்தார் அவர் அரசனே எப்போதுமே அரசாட்சியில இருக்கிறவனுக்கு எதிர்ப்பு வரத்தான் செய்யும் அது அன்னைக்கும் வருது இன்னைக்கும் வருது நாம பாக்கிறோம் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா ஒண்ணு மரியாதை பாவிகள் சுட்டு சத்துக்கிட்டே இருக்கிறான் காஷ்மீர்ல இல்லையா அப்பாவி பாடலாம் சாவரான் இல்லையா இது அரசாங்கத்தில் நடக்கிற விவகாரம் ஆமா ரேடியோ நியூஸ் கேட்க போதெல்லாம் அப்பாவி மக்கள் ஏதாவது குற்றம் பண்ணி அப்பாவி மக்கள் போட்டவா ஆமா நமக்கு வந்தா தானே தெரியும் அவன் பிள்ளை குட்டி எப்படி கடந்து துடிக்குதோ யாருக்கு தெரியும் அந்த மாதிரி நாயனா இருக்கு நினைக்கிறேன் ஒரு பெரிய சொத்து சேர்த்து இந்த நாட்டை காப்பாற்றுகிற சிப்பாய்களுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு என்ன பண்ண முடியும் நானே தவிக்கிறேன் நான் எங்க சிப்பாயி கொடுக்க போறேன் அல்லவா அந்த நியூஸ் கேட்கும் அந்த எண்ணம் வருகிறது எனக்கு சரி பரவாயில்ல அந்த மெய்ப்பூர் நாயன சண்டையில இருந்தான் அவனுக்கு முத்தநாதன் பேரு உம் ஆமாம் திருநூறு தான் அவருக்கு மெய்ப்பொருள் என்று நினைத்தார் அவன் தான் மெய்ப்பொருள் நாயனே பேரு அதே அவருக்கு பேரா போயிட்டு இல்லதா திருநூறு தான் மெய்யன்று நினைத்தார் இந்த ஒரு சொற்பொழி ஒருத்தன் இருந்தான் இதுல கருகா ஊர்ல திருக்கருகா அவன் என்ன பண்ணுவான் விபூதிய கையில வச்சுக்கிட்டு உண்மை உண்மை உண்மை அப்படி அப்படியே இருக்கும் பொய் பொய்யுமா அது போயிடும் பொய்னு சொல்லும் போது காத்தடிக்குது இல்லையா அது ஓடிப்போம் உண்மை என்று நினைக்கிறவனுக்கு உண்மை இல்லையா அவரை பத்தி சொல்லும் போது தெய்வ சேக்கிடாரு பெருமான் சொல்லுவார் தேடிய மாடம் நீடு செல்வமும் தில்லையும் அன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவண ஆகும் என்று அரசனா இருக்கும்போது பொருள்லாம் நிறைய சேர்த்து வச்சார் ஏன் சேர்த்து வச்சாரு அடியார்களுக்கு ஆகும் என்று சேர்த்து வச்சாராம் இப்ப நாம என்ன நினைக்கிறோம் நமக்கு கிடைக்கும் நம்ம மனைவிக்கு கிடைக்கும் கிடைக்கும் பேரன் பேத்தி கிடைக்கும் நாம சேர்க்கணும் அவன் அவர் யாருக்கு சேர்த்து வச்சாரு அன்பர்களுக்கு என்று சேர்த்து வச்சாராம் தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லையும் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அடைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் அடியார்கள் வந்த போது கொடுத்து வந்தார் கொடுத்து உவந்தார் என்று பொருள் பிரித்தால் கொடுத்து வந்தார் பிரிக்காவிட்டால் கொடுத்து உவந்தார் என்று பிரியும் அற்புதமான செய்யுள் ஆமா யாருக்கும் எதிரி இருக்கலாம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தானே ஒரு கிழவன் நான் காங்கிரஸ்காரன் அல்ல உங்களுக்கு சொல்லிப்படுறேன் நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல ஆமா ஆனா மகாத்மா காந்திட்டு எனக்கு நல்ல அபிராயம் எனக்கு உண்டு ஏன் அடிமையாக கிடந்த நாட்டை தான் உதைப்பட்டாலும் அடிப்பட்டாலும் நாட்டுக்கு சுதந்திரம் ஆகி கொடுக்கும் அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் எனக்கு அந்த எண்ணத்தின் போதுதான் ரூபா நோட்ல ஒரு படம் வந்தது அதுக்கு மந்தி அசோக சக்கரம் இருந்தது அல்லவா உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் ராஜாங்க இருக்கும்போது பிரிட்டிஷ் ஐந்தாம் சார்ஜ் மன்னருடைய படம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அல்லவா அல்லவா ஆமா நம்ம அடிமையா போ அடிமையை விடுபட்டதுக்கு அப்புறமா ரூபா நோட்ல என்ன போடலாம் அப்படின்னு பார்த்து அசோக சக்கரத்தை போடலாம் என்றுதான் போட்டாங்க அது உங்களுக்கு தெரியும் பின்னாலே அதை யார் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று எனக்கு சரியாக நினைவில் இல்லை இல்லை ஒரு சமயம் ஜவஹர்லார் அது வரலன்னு நினைக்கிறேன் பின்னால வந்தது அஞ்சு ரூபா நோட்டுல இருந்து ஆயிரம் ரூபா நோட்டு வரைக்கும் அவருடைய எனக்கு பரம திருப்தி ஆஹா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கடமை அவன் படம் போட்டுருக்காங்களே அப்படின்னு அவரையும் சுட்டு விட்டான்ல அவரையும் சூடுறதுக்குன்னு ஒருத்தான் இருந்தான்ல இந்த நாட்டுல அல்லவா சரி சுடுபட்டார அந்த கொலகார பாவிய தூக்குத்தண்டுல போணும்னு சொல்லிட்டு செத்தார இல்லையே கிடையாது சொன்ன வார்த்தை ஸ்ரீராம் ஸ்ரீராம் அதே மாதிரிதான் இந்த பெய்பூர் நாயனார் புத்தநாதன் ஒருத்தன் ஏதிர்த்தான் ஏத்தன இரு சண்டை போட்டான் சண்டையில ஜெயிக்க முடியல என்ன பண்ணலாம்னு பார்த்தான் இவருக்கு விபூதியில ரொம்ப பிரியம் விபூதி பூசிட்டு போய் ஏமாத்தி விடலாம்னு நினைச்சான் இல்லவா பூசுறம உள்ளத்தோடு அன்போடு பூசி இருந்தான்னா சிவன் திருவடி கிடைச்சிருக்கும் உள்ளத்துல கபடு வச்சு நினைச்சான் விபூதிய பூசினான் அவ்வளவுதான் இல்லவா ஆ சண்டை போட்டார்கள் சண்டை இல்லாம ஒரு புத்தகம் வச்சிருந்தான் அந்த புத்தகத்தை காட்டுறேன்னு சொன்னான் கத்தி நாள குத்தி விட்டான் அவரு கீழே விழ போறார் கத்தினால குத்துவாங்கன்னா கீழே விழுந்துதானே உயிர் போகும் புலியா தான் பாடம் தத்தா நமர் நமர்னா நம்மவர்கள் அர்த்தம் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியாது முடியாது சொல்ல முடியாது யாருக்கும் முடியாது ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு தான் கே விழுந்தார் அல்லவா அவனை ஒன்றும் செய்யாதீர்கள் சொன்னாரோ என்னமோ அது எனக்கு கொஞ்சம் சரியான நினைவில் இல்லை நினைவில் இல்லாததான் நான் சொல்ல தயாராக இல்லை ஆனா ஸ்ரீராம் ஸ்ரீராம் சொல்லி விழுந்தார் அது மாத்திர நினைவுல இருக்கிறது எனக்கு உயிர் போகும்போது அரசாங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு திருநூற்று செல்வத்தை காப்பாற்றுங்கள்னு சொல்லிவிட்டு போனார் கடைசியா அல்லவா அதனாலதான் கடைசி வரைக்கும் அவரு இந்த கோபம் வரல அவனை ஒன்னும் திட்டல அவனை ஒன்னும் செய்ய சொல்லல அதனால தான் வெல்லுவா மிகவல்ல மெய்பொருளுக்கடியே கதையை நமக்கு செய்யுளாக எழுதி வைத்த பெருமான் இவர் ஒருவரி சொல்லிவிட்டாரு நம்பியாண்டார் நம்பி ஒரு பாட்டு பாடி வச்சாரு இவர் பத்து பாட்டு இருபது பாட்டு பாடி வச்சு விட்டார் தெய்வ சேக்கிடாரு பெருமான் அல்லவா அந்த மாதிரி வேற அடியார்களுக்கு புராணம் கிடையாது இல்லையே ஆமா இல்ல கிடையாது இல்லையேன்னு வருத்தப்படுறான் ஒருத்த ஒருத்தனவா நமக்கு இருக்கிறதே அதை போற்றிக்கொள்றா போற்றிக் கொள்ளணும் ஆமா நம்ம வீட்டுல படிக்கிறோமா படிக்கலையோ பெரிய புராணம் வீட்டுல இருக்கட்டும் ஆமாம் அல்லவா ஆமா என்பதை ஆமாம் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரி பொழுத்து குன்றையார் வரண்மண்டர்க்கடியேன் அவர் மலையாளத்துக்காரர் ஆஹ் சுந்தரர் அவர் திருவாரூர்ல இருந்தார் அந்த ஆயக்கால் மண்டபத்தில் சுந்தரர் இந்த அடியார்களுக்கெல்லாம் அடிமையாவது எப்போது என்று எண்ணிக்கொண்டுதான் சென்றார் என்று சேக்கிரார் எழுதுகிறார் ஆனால் கொஞ்சோண்டு எண்ணத்தில் மாறுபாடு வந்துவிட்டது இந்த வீரன் மண்டருக்கு அடியார்களை வணங்காமல் போயிவிட்டான் அல்லவா அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது நாயன்மார்களை நமக்கு வணக்க வணங்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் வெறி பொதுத்து குன்றையார் விறன் மண்டக்கடியேன் என்று போட்டினார் அல்லிமென்முல்லை அந்த அமர்நீதிக்கடியேன் அமர்நீதி நாயனார்னு ஒருத்தர் அவர் கைகோளர்ன்னு நான் நினைக்கிறேன் தவறு இருக்குமோ என்னமோ வாதபுரம் தானே ஆ இல்லையா ஆ அவர் வருகிற அடியாரர்களுக்கெல்லாம் கோபணம் நெய்து கொடுப்பார் ஆடை கொடுக்கறது அப்புறமா ஆண் பிள்ளையாக இருக்கிறவன் கௌபீனம் கட்டணும் நெடு சட்டை போடுறாங்க கால் சட்டை அதனால் பல நோய்கள் வருகிறது என்று டாக்டர்கள் சொல்லுவதை நான் கேட்கிறேன் ஆமாம் இந்த பூமியில் எடுக்கிற ஆகர்ஷண சக்தி அந்த சட்டையின் வழியாக போய் ஆண்குறிகளுக்கு மிக தீமை விளைக்கிறது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் கேள்விப்பட்டது சரியோ தப்போ உங்களுடன் நான் சொல்லிவிட்டேன் சரியா இருந்தா வச்சுங்க வரலா தூய் போட்டு போனால்தான் துறவியா இருந்தாலும் என்று வைத்தார்கள் அல்லவா கௌபீனமும் கட்டாமல் இருந்தவன் தான் சமணம் அல்லவா அதையா என்னமோ பெல்லான்னு ஒரு ஊர்ல ஏட்டியே கௌபீனே கட்டாம இருக்கிறான் சமணம் அதை நாம ஏத்துக்கல இல்லையா ஆமா முற்றுந்த பட்டினத்தணிகள் கூட கௌபீனத்தோடு தானே இருந்தார் இப்ப சமீபத்துல இருந்த திருவண்ணாமலை இருந்தார் அவர் பேர் என்னன்னா ரமணர் கௌபீனத்தோடு தானே இருந்தார் ஆமா கவினத்தோடு நீங்க பார்த்துருப்பீங்களோ என்னமோ நான் பார்த்துருக்கேன் அவரை ஆமா படுத்திருப்பார் அவர்கிட்ட நிறைய பழம் கிடைக்கும் இந்த குரங்குகள்லாம் இங்கே இருந்து வரும் அப்படிங்கும் அவர்கிட்ட வந்து என்னடா என்ன வேணும் பார்க்கணும் வேணுமா அப்படின்னு கேட்பாரு எடுக்காத ட்யூர் எடுத்து கையில கொடுப்பாரு வாங்கி தந்துப்பிட்டு போயிடு நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லவா ஆமா அவர் கௌபியானு கௌபியம் தானே கட்டிட்டு வந்திருந்தாரு வேட்டி கிடையாத வேட்டி சும்மா எப்பாவது மேலே போட்டிருப்பாங்க அவ்வளவு அந்த கௌபியனும் செய்து கொடுத்துட்டு இருந்தார் ூர் என்று ஒரு ஊர் அந்த ஊரில் அந்த தர்மத்தை செய்துகிட்டு இருந்தார் நல்லூரில் தான் அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகளுக்கு திருவடி சூட்டப்பட்ட ஊர் அல்லவா எனக்கு திருவடியை சூட்டு என்று கேட்டார் திரு சத்தி முற்றத்தில் அப்பர் சுவாமிகள் Na la na na la na la na la Koyai mudhi aduvil kuttam kumai padannu மன் வந்து இழுத்துக்கிட்டு போயிடுவானே எப்ப வருமானு எனக்கு தெரியாதே அதைத்தான் அவர் கேட்கிறார் கோவாய் முடிகி அடுதிர கூற்றம் குமைப்பதன் முன் பூவாரை மூவா முழுப்படி மூடும் கண்டாய் முழங்கும் தடக்கை தேவா சத்தி முட்டத்து உறையும் சிவக்கொழுந்தே ஆ ஏ அடுத்த கூற அடிச்சுவரின் தடக்கை சிவக் கொழுந்தேன் tum nanja tarid dikte daru jivatondenge jivatondenge tanida vadani jivatondenge kadigani kadani sabadani jivatondenge kadigani kadani kadani sabadani sabadani bhai baba bali dana dana dana dana dithi batte denge மனிதோடு ஒரு ஊர் சக்தி சிவனை பூஜை பண்ணி கட்டி பிடிச்சி ஒரு முற்றம் கொடுத்தாலும் அதனால சக்தி முற்றம் அந்த ஊருக்கு அந்த ஊர்ல கேட்டார் சிவன் சொன்ன ஊரு சொன்னே திருநல்லூருக்கு வான்னு சொல்லிட்டேன் இங்க சுந்தரர் படுத்து தூங்கினாரு அவர் திருவிடியை அவரு தலையில அவர் திருவடியை வச்சு இவர் திறந்து கேட்டுக்கிட்டாரு அவர் அங்க வந்துட்டார் ஏன் அவருக்கு தெரியும் எந்தெந்த ஊர்ல ஆறாருக்கு என்ன கிடைக்கணும்னு அவருக்கு தெரியும் இல்லையா ஆமா அந்தந்த ஊர்ல அவன் கொடுப்பான் திருநல்லூருக்கு போனார் சிவன் திருவடியை சூட்டினான் யாருக்கு ஞாபகம் திருவடியை சூட்டினத்துக்கு அப்புறமா ஒரு திருத்தாண்டகம் பாண்டினார் தேவாமிரதம் தேவாமிரம் எத்தனை தடவை பண்ணாலும் இன்னைக்கும் நினைந்துருவும் அடியாரு நான் சினிமா பாட்டே பாடிட்டு கிடந்தேன் ஒரு காலத்துல அது இனிப்பா இனிச்சது ஆமா அந்த காலத்து சினிமா பாட்டம் இனிப்பா இனிக்கும் கடவுளை டி எம் சவுந்தரராஜன் வரலையும் எம்எஸ் விஸ்வநாதன் வரையிலும் சீதாதி கோவிந்தராஜன் வரையிலும் அது இனித்தது அந்த இனிப்பு போருமாட்டான்னு விட்டாங்க கடவுள் இல்லையா அதுக்கு மேல நான் என்னத்தை சொல்ல முடியும் இல்லவா ஆ ஆமா எனக்கு சிறியா கவுந்தராஜனும் டி எம் எம்எஸ் விஸ்வநாதனும் சொந்தக்காரன் ஆமா இந்த நாட்டில் கலை காப்பாற்றப்பட வேண்டும் ஆமாம் இந்த நாட்டு கலை அல்லவா அதை காப்பாற்றி விட்டவர் எம் கே தியாராஜ பாவது சின்னப்பா என்ன பாட்டு தெரியுமா இந்த பி சின்னப்பா கடவுளே கடவுளே அவன் மரவன் புதுக்கோட்டை மரவன் அல்லவா ஆமாம் இத்தரை பத்தினரைனில் புற்றவர் பத்தினி ஏ கண்ணகின் ஒரு சினிமாவில் தேவாமிரமா பாடியிருக்கான் அந்த பி ஊச்சிங்கப்பாத்தனை வருஷத்துக்கு முந்தி அறுபது ஆண்டு அறுபத்தஞ்சு ஆண்டுக்கு முந்தி நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா இருந்தவர் எம் கே தியாகராஜ பாவது ஆமா பாட முடியாது சங்கீதக்கார எந்த இடத்துல சங்கதி போட முடியாதுன்னு விட்டானோ அந்த இடத்துல சங்கதி போட்டான் ஆமா இன்னைக்கும் அவருடைய சீதி இருக்கு கேசட் இருக்கு கேட்டு பார்க்கலாம் பாட முடியாது நடக்காது ஆம் எனக்கு அவர் சொந்தக்காரனா கிடையாது எம் கே வந்து ஜாதியில பத்தர் இந்த பொன் பொன் செய்கிற பத் அவர் பாட்ட கேட்டுதான் நான் பாட ஆரம்பிச்சேன் அந்த மாதிரி அந்த சினிமா படம் பாடிட்டு கிடந்த பின்னால நான் தேவாரத்துக்கு வந்த கடவுளை அதை விட இது இனிக்குதுரா தேவா தேவாரம் என்பது வேலாயுல ஒருவர் ஒரு பாட்டு சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் எம் கே விட இனிக்குதுரா அப்படின்னு நினைப்பு பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்து அஞ்சு வரலயும் மாறல நாளை நடப்பதை யார் அறிவர் என்ன இனிப்பு என்ன தமிழ் என்ன அடுக்கு சொற்கள் கிடைக்குமா கிடைக்காது ஆமா நினைந்து ஊருகும் அடியாரை வைத்தார் எல்லாமே தீ வினைகள் வைத்தார் நான் சின்ன பிள்ளையில பார்த்திருக்கிறேன் இப்ப இருக்கு நம்ம தெரியாது பாடி லப்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் அதை பிடிச்சி இப்படி இழுக்கிறது இழுக்கிறது இழுத்து இழுத்து விட்டான இந்த பாடி டெவலப் ஆகும் அது நல்ல பலசாலியாக இருக்கிற பையன் ஃபுல்லாக இழுத்துடுவான் இல்லையா ஆமாம் என்ன போல சோனாங்கன்னா இப்படி பார்த்துட்டு பொத்துனு கிட போட்டுருவோம் சரி இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய அறிவும் சாரீரமும் ஒத்து வர்ற வரலையும் எப்படி போனாலும் இனிக்குது எங்க போனாலும் இனிக்குது எங்க இனிக்குல எங்க இனி இனிப்பு குறையுதுன்னு நம்மளால சொல்லவே முடியல ஆமா அதனால தான் படுத்து இருந்தாலும் பாடிக்கிட்டே இருப்பேன் தூக்கிட்டு இருந்தாலும் பாடிக்கிட்டு தான் இருப்பேன் சில பேர்ல தூக்கத்திலேயே இருப்பேன் வீழ்ச்சி கொள்ளுவேன் தீவினைகள் நீங்க வைத்தார் சினந்திருகு வைத்தார் யார் பண்ண புண்ணியமோ பாடும் போது அந்த பொருள் எனக்கு விளங்குகிறது எங்க குருநாதன் சொல்லி கொடுத்தான் இல்லையா ஆமா சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் ரெண்டு பொருள் பாட்டின் பொருள் ஒன்று பாட்டின் பொருளாக இருக்கிறவன் ஒருத்தன் அல்லவா அது எனக்கு விளங்குகிறது அதனால அந்த இனிப்பு குறையல் சிணந்திருவு சிணந்திருவு கலி குதிவை போர்வை வைத்தார் செழுமதியில் தடித்தார் பிறந்து வானோர் இனம் துருவி மணி மகுடத்து ஏறத்துற்ற இன மலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்த்தில் நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறு ஏ தேவாரத்தை இதுவரையிலையும் திருப்பி திருப்பி நான் முப்பத்தெட்டு கடவை என்ப படிச்சு பார்த்திருக்கேன் திருநாவுக்க தேவாரம் நாற்பது என்ப படிச்சு பார்த்திருக்கேன் படிச்சு பார்த்து அழு தோணிச்சா அருளை உணர தோணிச்சா என்பதை நாம அப்புறம் பார்த்துக் கொள்வோம் அல்லவா பூசை பண்ணி பூச பண்ணி படிச்சு விடுவேன் பண்ணி பூசை பண்ணி பூசை பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தேன் இல்லே நீ மாத்திரம் படிச்சா போற மாடான்னு சொல்லிட்டு கேச பாடி போயிட்டா எல்லாரும் கேட்க மாட்டான் சமீபத்துல ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு ஊருக்கு போனேன் ரெண்டு நாளைக்கு மத்தி தான் போனேன் போறதில்ல கட்டி பிடிச்சி இழுத்தும் போனாங்க தர்வூரம் சுவாமிநாதன் கேசட் தேவாரிட்டு வந்த பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு உடனே வித்து போச்சுன பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு உடனே வித்து போச்சுக்கணும் அப்ப ஜனங்கள் ஜனங்கள் சைபர்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள் இந்த தூண்டி விடுற சின்ன சின்ன குச்சிகள் இல்லாமல் போச்சு இல்லையா ஒரே ஒரு குச்சி இருந்தது அதுவும் டாட்டா போட்டுட்டு போயிட்டு இல்லையா ஆமா அவன் திரும்பி வரப்போவதில்லை ஒருவேளை வந்தாலும் வருவான் சொல்ல முடியாது அல்லவா ஆமா அவனை போல ஒருவன் வந்ததும் இல்லை அவனை போல இன்மே வரப்போவதும் இல்லை கடவுளா பார்த்து அனுப்பிச்சாதான் உண்டு அதுதான் எனக்கு வீரா பாகு தூதுன்னு ஒரு ரெக்கார்டு வச்சான் போன வருஷம் ரேடியோ காலையில் படுத்துி கேட்டு எடுத்தது போனான் அங்கதன் தூது போனான் நீ யாரோ தூது போனான்னு சொன்ன அந்த லிஸ்ட சொல்ல முடியுமா சொல்லியிருந்தா நானும் வாரியார் ஆயிடுவேன் ஆமா இந்த தோது இந்த தூது எல்லாம் பலிக்கவில்லை தூது போய் பளித்தது சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போனது ஒண்ணுதான் பலிச்சது தரு தொகுப்பு அவர் வாயிலிருந்து வருது பாருக்கு படுத்திருந்த நான் எந்த காத்து அழுத அழத்தா முடியும் பாரியார கட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா அவன் போய் சேமித்தான் தூது சொல்ல வர வந்தவர் அவன் தூது எல்லாம் சரியில்லையா சிவபெருமான் தூது போனார் சுந்தரருக்கு திருவாரூர் அதுதான் பளிச்சது அதுதான் தூது சொல்லு போட்டான் ஒரு சொல்ல அடிபட்டு போச்சு இல்லையா அப்படி மாதிரி அந்த திருநள்ளூரில் தான் இந்த அமர்நீதி நாயனார் அங்கே ஏதோ விசேஷம் நடக்கும் இந்த திருவிழாக்காலில் வர வருகிற அடியவர்களுக்கெல்லாம் இந்த கௌபீனும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் சூருமான் பார்த்தா என்னடா வர்றவங்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் முப்பத்தட நீட நீடித்த போ தமிழ்நாட்டில இருக்கிறவன் பூரா படிக்க கேசட்ல பாடி போயிடா எல்லாரும் கேட்கட்டும் துபாயில இருக்கிறவங்க கேட்கணும் அப்படின்ட்டான் ஆட்டு வித்தால் ஆறு தருமரம் பண்டார்சன் கேட்டாரு அறுபத்தி ஒரு வயசுக்கு மேல நீ இதை பாடியிருக்கிய உன்னால பாட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டார் தருமபுரம் பண்டார் விஞ்ஞானசுமுதந்திர தேவாரம் தொண்ணூத்தாறு கேசட்டு அப்ப தேவாரம் எழுபத்தாறு கேசட்டு சுந்தரர் எழுபத்தஞ்சு மாணிக்க வாசகர் எட்டு இதெல்லாம் வெளியிடறதுக்காக எடுத்துட்டு போய் போய் கேட்டோம் எப்படி பால்லனி அறுபத்தோரு வயசுக்கு மேல உனக்கு எப்படி உடம்பு இடம் கொடுத்தது சாமி நாம் பாழல குருநாதான்னு போய் உட்காந்துருமே நான் வாய திறந்துடுவேன் சொல்லு வந்துரும் ரெக்கார்ட் பண்ணிட்டான் அவ்வளவுதான் தெரியும் அப்படியா அப்படியா அதுதான் உண்மையான வார்த்தை நான் பாண நான் பாடேன்னு நான் சொல்கிறதே கிடையாது அவன் பாட வச்சான் அவ்வளோதான் அல்லவா இல்லை இப்போது இருபத்தி நாலாந்தேதி ஒரு கேசர்டு பண்ணுறதுக்கு தான் இருந்தேன் பண்ண முடியலையே கேன்சல் பண்ணிட்டேன்னு ஆமாம் இனிமேல் கேசர்ட் பண்ண முடியுமான்னு கூட நினைக்கிறேன் நான் உடல்நிலை அப்படி தளர்ந்து கொண்டே வருகிறது வயசு போகுது இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன பண்ண அமர்நீதி நாயன தொண்டு செய்கிறத பாருக்கு உலகத்துக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சான் கடவுள் வந்தான் இவருக்கு கோவணம் தானே கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு கோவணத்தை கொண்டு தான் பா இது பழைய கோவனம் பழைய கோவனம் நினைக்காத பத்திரமா வச்சு வை நான் குளிக்க போகிறேன் நம்ம குளிச்சு விட்டு வந்து இதை கட்டிக்கணும் மழை பெய்யுது இது நனைஞ்சு போயிடும் நனைஞ்சதை கட்டக்கூடாது பத்திரமா வயி இதை வந்துடணு போனோம் திரும்பி வந்து பார்த்தான் கிட்டத்தட்ட இது இந்த திருநீலகண்டத்துனா குயவனாக இருக்காத மாதிரியே இருக்கும் வந்து கோவனத்தை கேட்டான் ஒரு வச்ச எடுத்த போய் பார்த்தா இருக்காங்க அவனுக்கு தெரியும் திருட அவனே கொடுத்துட்டு அவனே மறைச்சி இல்லையா ஆமாணத்தை தேடி பார்த்தாரு கிடைக்கல சாமி அதை விட நல்ல கோவனம் இருக்கு சாமி கிடையாது எனக்கு வேண்டாம் அதைத்தான் கொடு இந்த சின்ன பிள்ளைகளை அடம் பண்ணுது பாருங்க அந்த மாதிரி இங்கேங்கேயும் தேடி பார்த்தேன் சாமி கிடைக்கல நான் துணி மூட்டையெல்லாம் வச்சுருக்கேன் கவுபின்லாம் நிறைய வச்சுருக்கேன் என்ன துணியும் கொடுக்குறேன் அடியார்களுக்கு மூட்டை மூட்டையாக வச்சிருக்கிறேன் அது சரி அந்த அந்த மாதிரி ஒரு கோவனை என்கிட்ட தண்ணியில் நனைஞ்சு போனதை வச்சுருக்கேன் இந்த ஒரு தெராசு தட்டில் போட்டு அந்த கோவனத்தை ஒரு தட்டில் போடு நீ வச்சிருக்கிற துணியெல்லாம் அதில் கொண்டாந்து வையை தெராசு நேராக வந்ததுன்னா நான் வாங்கிக்கிறேன்ட்டு சிவன் கட்டிட்டு இருக்கிற கோவணம் நான்கு வேதங்கள் அல்லவா அதைத்தான் மாணிக்கவாசகர் சொன்னது அதுதான் நான் நினைக்கிறேன் தப்பு இருந்தா விட்டுடுங்க என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானேசன் துண்ணம்பை கோவணமாக கொள்ளுமது என்னேடி அப்படின்னு அந்த ஊமப்பெண்ண கேட்ட அப்பன் எல்லாருக்கும் தான் ஈசன் தச்ச கோவணத்தை கட்டிட்டு இருக்குதானே என்ன முழுசா கோவணம் கட்டிக்க தெரியலையே அவனுக்கு அப்படின்னு கேட்ட அதுக்கு அந்த ஊமை பொண்ணு சொன்ன தச்சு போதுக்கு கிழிஞ்ச கோவனம் நான் நினைக்கிறேன் நீ இல்லை மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வன்சரடா தன்னையே கோவணமா சாத்தின்கச்சு கட்டியிருக்கான் பாரு அதுல நாலு துணி இருக்கு அது நான்கு வேதங்கள் தெரியுமா உனக்கு அப்படின்னு திருப்பி கேட்டுவிட்டா அந்த பொண்ணு மாணிக்க வாசகிற இது வேதம் வேதத்துக்கு இந்த துணி ஈடு சொல்ல முடியுமா தட்டு வச்சபடியே இருக்கு இவன் மூட்டை மூட்டையா கொண்டாந்து வைக்கிறான் இல்ல தட்டு இப்படி மேலே மேலேயே இருக்குது கீழே இறங்கினதானே இப்படி வந்தா தானே சரி என்ன அர்த்தம் இறங்கல எல்லா துணியும் வச்சுட்டான் துணி நான் ஒன்னும் பாக்கி கிடையாது இவருடைய அகங்காரத்தை அடக்கி அரிசிக்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறான் இல்லையா நானும் என் குடும்பமும் தவிர பாக்கி எல்லாம் இங்கே தட்டில் வந்து விட்டது நான் என்ன செய்வேன் நீ தட்டில் ஏர் நில் அப்படிங்க என்ன அர்த்தம் இவருடைய கோவணத்துக்கு இவருடைய தொண்டுதான் நேர் இந்த துணி நேர் அல்லவா ஆமா இவன் ஏறி நின்னா மனைவி ஏறி சொல்லி நிக்க வச்சான் குழந்தையும் ஏறி நிக்க வச்சான் சட்டு நேரா வந்துடுது போயிட்டான் சட்டு நேரா வந்துடுத்து அவன் போயிட்டான் ஆழகாவான் இந்த பெராசே சிவிகையாக நீ மேல் வந்து சேருன்னு சொல்லிட்டு போயிட்டான் விளக்க வந்ததுதான் அது என்ன அர்த்தம் நான்மறை கோவணத்துக்கு ஈடு தொண்டுசாண்டா தொண்டுகான் நேர்வை தவிர உன் துணி நேரம் அல்லவா ஆமா இதை விளக்க வந்ததுதான் இந்த கதைன்னு நான் நினைக்கிறேன் மகாபரியவங்கள்லாம் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல காத்து இருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்ததை நான் சொல்லிவிட்டேன் இது அப்பர் ஒரு திருத்தாண்டகத்துல சொல்றது திருத்தான் இது எப்பவோ நடந்தது அப்பர் சுவாமி தன்னுடைய திருத்தாண்டகத்தில் அவரை புகழ ஆண்டவனையே பாட வந்த அப்பர் சுவாமி அவன் சொல்ற நாட்கொண்ட தாமரை தடம் தூர்ந்த நல்லூரகத்தேற்கொண்ட காவனம் கா என்று சொல்லி படத்தான் இனத்துல வாணிகன் சுவாமிநாதன் கைகோள சொன்னீங்க அவன் வாணிகன் பாட்டிலே வருது வணிக இனத்தைச் சேர்ந்தவன் பாட்டு நம்மளை அடிச்சு திருப்பது பாட்டுக்குள்ளோர் கொண்ட வார்த்தை உரைக்கும் அன்போ அகலிடமே La-da-da-da, la-da-da, la-da-da, la-na-na-na, yeah. ஆறு தகப்பனார் ஊர் தான் திருநாவலூர் தாயார் ஊர் தான் திருவாரூர் ஆய்வுக்காரர்கள் அப்படித்தான் முடிவு செய்திருக்கிறார்கள் அவருக்கு ஆறு பேர் வச்ச அவங்க அம்மா இல்லையா சுந்தரம் வச்ச பேர் ஆறு தான் சொல்ரூரன் ஆரூரில் அம்மா திவ்யமான வார்த்தை முடிஞ்சது பெருமாள் ஒரு வருஷம் சொன்னாராம் பெரிய புராணத்துக்கு நல்லதோ விளக்கம் எழுதினார் சிவக்கவிமணி சி கே சுப்பிரணமொழியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் கோயம்புத்தூர்ல இருந்தாங்க எனக்கு தெரியும் ஆமா சேர்க்கையார்னு வாயினாலே அவங்களால சொல்ல முடியாது ஆமா தூக்கு திருத்திருத்தோண்ட தில்லை வாழந்தனரையும் முதலாக சீர்படைத்த ஒல்லை தாந்திருத்தோண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் பிராணகதை உலகரை வடித்து வைத்து செல்வமலி குன்றத்தூர் செல்வமளி குன்றத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வாயில சொல்ல முடியாது அழுவணும் சிவபூசையில அவர் அழுதையும் நான் பார்த்திருக்க பெரியதோ ஒரு விளக்க உரை சைவ உலகம் அவரை போல விளக்கம் இனி எழுத முடியாது என்று சொல்லிவிட்டாங்க என்ன வாதபுரன் ஆமா சி கே சுப்னமொழியாருக்கு மேல வேற ஒருத்தர் விளக்க உரை எழுத முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டு விட்டது அப்படி அடுத்தது இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதிநாதந்த நடிகார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுளில் கிழந்த நடிகார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோல்வள்ள vendaga vaatta en adiyak kundadig ali malinda ali malinda punal mangai aanay kadige aarura aarilammaanukade <laughs> ali malinda punal mangai aanay kadige aarura aarilammaanukade ammaanukade எரிபத்தர் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தர் கருவூரில் இருந்தாங்க இந்த அடியார் அந்த ஊரில் இந்த இளைமை எரிபத்தர் என்பவர் சிவனை இழந்து பேசினால் சிவத் தொண்டர்களை இழந்து பேசினால் நாக்க பிடிச்சி அறுத்து விடுவது சிவத்தொண்டுக்கு எங்கே இடர்பாடு வருதோ அங்கெல்லாம் அவர் இருப்பார் அந்த மாதிரி தொண்டர் இன்னைக்கு ஒரு நூறு பேராவது தேவை இல்லையா ஆமாம் யார் இருக்கா ஒரு திருகுடர் இல்லையா அந்த ஊரில் சிவகாமி ஆண்டார்னு ஒரு திறந்தார் கருவூரில் அவர் தினந்தோறும் சுவாமிக்கு பூ எடுத்துக்கிட்டு போவார் புஷ்ப வீதி என்று ஒரு புத்தகம் இருக்கிறது பூ எப்படி எடுக்கப்பட வேண்டும் பூ எப்படி பறிக்கப்பட வேண்டும் அது எப்படி கட்டப்பட வேண்டும் எங்கே உட்கார்ந்து கட்டுவது எப்படி கட்டுவது என்றெல்லாம் அந்த விதி சொல்லும் புட்ப விதி என்றே ஒரு புத்தகம் இருக்கிறது இன்றைக்கி நாம் என்னமா கொஞ்சம் தெருவில் வைக்கிறத வாங்கி கொண்டி போட்டுறோம் என்னமோ கடவுள் ஏற்றுக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்கிக்கொண்டி போட்டுறோம் நாம் கடவுள் ஏற்றுக்கிறாங்களே அவர் பூ எடுத்துக்கிட்டு வந்தார் அந்த பூ எடுத்துட்டு வரும்போது அந்த குடலை என்று சொல்வது அது அதனால்தான் வள்ளற் பெருமான் சொன்னார் திருத்தணியில் இருக்கும் முருகனுக்கு தும்பக் எடுக்காமல் துக்க உடலை எடுத்தனார் அந்த பூ எடுக்கிற கூடை வெறு குடல் குடலை அப்படின்னு சொல்லி அதை அப்படி கை தூக்கிட்டு வர மாட்டாங்க அப்படி கை தூக்கிட்டு வந்தால் தப்பி மேலே படும் வேட்டியில் படும் அதுக்காக ஒரு கொம்பில் கட்டி இப்படி மேலே தூக்கிட்டு வருவாங்க இப்போவும் தருவம் ஒரு மடத்தில் இப்படி தூக்கிட்டு வருவான் பார்க்கலாம் ஆமாம் இப்படி தூக்கிட்டு வந்தான் அந்த ஊரில் புகழ்ச்சி ஓடணும்னு ஒரு சோழன் தான் பட்டத்து யானை அந்த தெரு வழியாக வந்தது அந்த பூக்குடைய கீழே தள்ளி கீழே போட்டு மெரிச்சு விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார் இந்த கதையில ஏதாவது நான் தப்பு சொன்னேன்னா என்னை மன்னித்து விடுங்கள் நான் புராண பிரசங்கி அல்ல எனக்காக கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கிறேன் அதுல தப்பு சொன்னேன்னா தப்பு சொல்றாரு சரி பரவாயில்ல விட்டுடுவோம் அப்படின்னு விட்டுடுங்க இந்த யானை இந்த பூவை அப்படி சிந்திச்சா இந்த கையில ஏறின்னு ஒரு மழு வச்சிருந்தார் அவர் அந்த ஏரி பத்தர் ஒரு பாய்ச்சலா பாஞ்சி இந்த யானையை வெட்டி கொன்று விட்டார் புகழ் சோழனுடைய பட்டத்து யானை அது தொட முடியுமா போயிட்டு பட்டத்து யானையே ஆரோக்கர் கொன்று விட்டார் வாழை எடுத்துக்கிட்டு வந்தான் பட்டத்து யானை கொன்று விட்டானா எல்லாரும் தப்பு பண்ணவன் தப்பு பண்ணிட்டு ஓடி போயிடுவான் இவர் அங்கேயே நிக்கிறார் திருடுற திருடன் திருடன் சதம்படா ஓடி போட்டு வெட்டினேன் சிவனடியார் தப்பு பண்ணிருக்க மாட்டார்னு நினைச்சான் இந்த புகழ்ச்சோடு இல்லையா அதனால தான் திருத்தொண்ட தொகையில் அவனை சொல்லும் போது பொய் அடிமை இல்லாத புகழ்ச்சோழருக்கு அடிய என்னது பின்னால அல்லவா ஆம் மெய் அடியான் அவன் அந்த புகழ்ச்சோட அப்ப ஒரு தவறு பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சு ஆஹா என்னுடைய பட்டத்தை யானை இந்த பெருமானுக்கு போற பூவை பிடிச்சு சிந்தச்சு அதனால வெட்டினீங்களா யானை என்ன அல்லவா தப்புக்கு உரியவன் நான் என்ன அல்லவா கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுத்து குத்திக்க போனான் ஒரு போய் கையை பிடிச்சிட்டேன் குதிக்காது கதையில கொஞ்சம் மறதியாக இருக்கிறது அப்புறம் சிவன் அருளினால் அந்த யானையும் பிழைத்தது யானை பாகனும் பிழைத்தான் வரலாறே வருகிறதை நாம பார்க்கிறோம் மனநீதி சோழன் தன்னுடைய பிள்ளையை கொன்று விட்டான் பசுங்கன்றுக்காக பிள்ளையும் எழுந்தான் கன்றும் எழுந்தது என்று வரலாறு எழுதுகிறார் தெய்வ சேர்க்கலாறு பெருமன் அல்லவா ஆமா பாண்டியன் கேட்டான் கண்ணகிய ஏமா உனக்கு எந்த ஊர் கேட்டான் அழியே நீதி இல்ல வந்தவனே ஒரு பசுங்கன்று தன்னுடைய பிள்ளையை கொன்றான்பார் சோழ நாட்டில் பிறந்தவன் தான் அப்படின்னா எடுத்துக்காட்ட எதை சொன்னான் இந்த கதையை தான் சொன்னவர் அடுத்தது சிவி சக்கரவர்த்தி கதையும் சொன்னான்னு நினைக்கிறேன் இல்லையா ஆமா அப்படி சோழ நீதியோட நாடு நீதியோட உள்ள நாடாடா என் வீடு என்னுடைய நாடு உன் நாட்டுக்கு வந்தான் என்னுடைய கணவன் அநீதியாக கொன்று விட்டாய் அப்படின்னு கேட்டுக்கிட்டான் உன் நாடு எரியட்டும் நடந்ததல்லவா ஆ அப்படி இந்த எரிபத்த நாயனாருடைய வரலாறு அதில் பேசப்படுகிறது மன்னிக்கணும் கதை சொல்றதுல சில தவறுகள்ான் சொல்லிருக்கலாம் நான் புராண பிரசங்கியாரல தேவாரம் பாடுறவன் இந்த கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறேன் தெத்து வாய மாதிரி அம்மா அம்மா பா பாடுறேன் அவ்வளவுதான் அல்லவா என்று எண்ணிக்கொள்ளுங்கள் ஏனே அவற்றை அடுத்த மாதம் பார்ப்போம் இப்படி அமைதியாக உங்களை கேட்பதற்கு வசதி செய்து கொடுத்தார் பாருங்கோ அந்த அண்ணாமலை செட்டியார் பரம்பரை போற்றாமல் இருக்க முடியுமா அப்படியா அல்லவா அவர்களும் வாழட்டும் நாடும் வாழட்டும் நாமளும் வாழ்வோம் இந்த நாடும் வாழட்டும் என்று சொல்லி பஞ்சாட்சிரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்ளுவேன் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாயி நம ஓம் shivaye nayamoh om namah शिवाय shivaye nayamoh om namah शिवाय om namah शिवाय shivaye nayamoh om namah शिवाय shivaye nayamoh om namah शिवाय shivaye nayamoh shivaye namahom shivaye namahom நம பார்வீபே